வணக்கம் நச்சினியின் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாவது செய்தி சேவை டிசம்பர் நான்கு இரண்டாயிரத்தி பதினேழு கார்த்திகை மாதம் பதினெட்டாம் நாள் திங்கட்கிழமை இன்றைய செய்தித்தாள்கள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகி உள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குவவர் அறிமுகம் தமிழக செய்திகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு பணியில் மூன்று சதவீத பணி தர நடவடிக்கை எடுத்துள்ளதாக முதல்வர் நாராயணசாமி பேசும்போது தரவில்லை என கூறி கூச்சலிட்டு மாற்றுத்திறனாளிகள் எதிர்ப்பை தெரிவித்தனர் ஒக்கி புயலால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை தேசிய பேரிடராக அறிவித்து மத்திய அரசு மீட்புப் பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாசு வலியுறுத்தியுள்ளார் தமிழக வாழ்வாதாரங்களை பறித்து மாநில உரிமைகளை அடமானம் வைத்துள்ள அதிமுக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க மதிமுக மற்றும் பல்வேறு கட்சிகள் ஒருங்கிணைவதை வரவேற்கின்றன என்று திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் கூறியுள்ளார் சென்னையை புயல் தாக்கப்போவதாக தேவையற்ற வதந்தி பரப்புவதை தமிழ்நாடு வெதர்மேன் மறுத்துள்ளார் சென்னைக்கு புயல் ஆபத்து எதுவும் இல்லை மழைக்கான வாய்ப்பு மட்டுமே உள்ளது என்று தெரிவித்துள்ளார் நீலகிரி மலைச்சரிவு காரணமாக மேட்டுப்பாளையம் மற்றும் குன்னூர் இடையே மூன்றாவது நாளாக ரயில் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது உயர்நீதிமன்ற தீர்ப்புகளை உயர்நீதிமன்ற தீர்ப்புகளை மதிக்காத மக்கள் நலனில் அக்கறையில்லாத இந்த அரசுக்கு இனியும் பதவியில் நீடிக்க தகுதியில்லை என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார் இணையதளம் மூலம் நூதன முறையில் நகை பணம் திருடும் கும்பலை பிடிக்க கேரள போலீசார் சென்னையில் முகாமிட்டுள்ளனர் மும்பையில் உள்ள சைக்கிள் பிரியர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் செய்தியாக முதன்முதலாக ஞாயிறுதோறும் சைக்கிள் பாதை அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது காரணமாக இதற்கு காரணமான போலீஸ் மற்றும் நகராட்சி ஆணையர்களுக்கு முதல்வர் பட்னாவிஸ் பாராட்டு தெரிவித்துள்ளார் கேரளாவில் பரவலான சேதாரத்தை ஏற்படுத்திய ஒகி புயல் பாதிப்புகளை தேசிய பேரிடராக கேரள அரசு அறிவிக்காது என்று சுற்றுலாத்துறை அமைச்சர் கே ஜே அமைச்சர் இன்று அறிவித்துள்ளார் உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளில் தவறான தகவல்களை பாஜக தந்து வருவதாக உத்தரப்பிரதேச காங்கிரஸ் கட்சியினர் புகார் கூறியுள்ளனர் தெலங்கானா மாநில தலைநகர் ஹைதராபாத்தில் ரூபாய் பதினாறாயிரத்து கோடி செலவில் உருவாக்கப்பட்ட மெட்ரோ ரயில் போக்குவரத்தை பிரதமர் மோடி மியாபூர் ரயில் நிலையத்தில் இருபத்தி தேதி தொடங்கி வைத்தார் குஜராத் தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடியை அடுத்து உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத்துக்கு அதிக அளவில் வரவேற்பு காணப்படுகிறது அயல்நாட்டு செய்திகள் சர்வதேச தொழில் முனைவர் மாநாட்டை சிறப்பாக நடத்தி முடித்ததற்கு பிரதமர் மோடியை தொடர்பு கொண்டு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் சர்வதேச கடல் அமைப்பு கவுன்சில் உறுப்பினராக இந்தியா மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளது அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் ஜிம் மேட்டிஸ் பாகிஸ்தானுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் ஜெருசலேமை இஸ்ரேலின் தலைநகராக ட்ரம்ப் அறிவிக்க உள்ளதற்கு பாலஸ்தீன தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் வரும் இரண்டாயிரத்தி ஆண்டு ஏப்ரல் மாதம் ஜப்பான் மன்னர் அக்கிஹிட்டோ பதவியில் இருந்து ஓய்வு பெறுவார் என்று பிரதமர் ஷின்சோ அபே தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் அரசு மிகவும் பலவீனமாக உள்ளது அந்த நாட்டில் ராணுவம் எந்த நேரமும் ஆட்சியை கைப்பற்றும் அபாயம் உள்ளது என்று அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது ஜிம்பாபே நாட்டின் புதிய அதிபரான எமர்சன் தனது அமைச்சர்களை நேற்று அறிவித்தார் இதில் ராணுவ உயரதிகர்கள் இருவரும் இடம்பெற்றுள்ளனர் ஈரானைச் சேர்ந்த இளம்பெண் சாகர் ஏஞ்சலினா ஜோலியின் முகத்தை பெற ஏஞ்சலினா ஜோலியின் முகம் ஏஞ்சலினா ஜோலியின் முகத்தொற்றம் பெற ஐம்பதுக்கும் மேற்பட்ட பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சைகள் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது வணிக செய்திகள் கடனில் இருக்கும் ஏர் நிறுவனத்தின் பங்குகளை விலக்கிக் கொள்ள மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது பங்கு விளக்கு ஆலோசனை வழங்குவதற்காக நிறுவனத்தை மத்திய அரசு நியமனம் செய்திருக்கிறது வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான மொபைல் எண் மறு சரிபார்ப்புக்கான விரிவான நடைமுறைகளை மத்திய தொலைத்தொடர்புத்துறை வெளியிட்டுள்ளது பொதுச்சேவை வசதிகளை மேம்படுத்துவதற்காக முன்னூறு அரசு பொதுச்சேவைகளை இணையதளம் மூலமாக வழங்க தமிழக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மணிகண்டன் தெரிவித்துள்ளார் பண மதிப்பீக்கத்துக்கு பிறகு முறைசார்ந்த தொழில்கள் தொழில்களாக மாறியுள்ளன அதனால் முறை சார்ந்த கடன் நிறுவனங்களுக்கு வாய்ப்புகள் அதிகரித்துள்ளன என்று இன்வெஸ்டார் கேபிட்டல் பைனான்ஸ் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி ஸ்ரீதர் தெரிவித்துள்ளார் தங்கம் வெள்ளி கிராமுக்கு இருபது ரூபாய் உயர்ந்து இரண்டாயிரத்து எண்ணூற்று ஏழாக விற்பனையாகி வருகிறது சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் காரணமாக இந்தியா முழுவதும் ஒரே சந்தையாக உருவாகியுள்ளது இதனால் வர்த்தகர்கள் தங்கள் சந்தையை விரிவுபடுத்துவதும் எளிதாகியுள்ளது என்றும் மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி கூறியுள்ளார் குஜராத் சனந்த் நகரில் ஆலை அமைக்க ரூபாய் ஐநூற்று நாற்பத்தி எட்டு கோடியை குஜராத் அரசு அளித்தது சலுகை அல்ல கடன் என்று டாடா மோட்டார்ஸ் கூறியுள்ளது கார் தயாரிப்பில் முன்னணியில் உள்ள ஜப்பானைச் சேர்ந்த நிசான் மோட்டார் நிறுவனம் இந்தியா மீது சர்வதேச தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் ரஷ்யாவில் அடுத்த ஆண்டு நடைபெறும் உலகக்கோப்பை கால்பந்து தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது உலக ஹாக்கி பைனல் தொடரில் இந்திய அணி தனது இரண்டாவது ஆட்டத்தில் இங்கிலாந்துடன் தோல்வியடைந்தது டெல்லியில் தொடங்கிய மூன்றாவது இறுதி டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்டத்தில் இந்திய அணி நான்கு விக்கெட்டுகள் இழப்புக்கு முன்னூற்று எழுபத்தி ஒரு ரன்கள் இந்திய கேப்டன் விராட் கோலி இலங்கைக்கு எதிரான டெல்லி டெஸ்டில் ஐயாயிரம் ரன்கள் மைல்களை எட்டி சாதனை படைத்தார் வெலிங்டன் டெஸ்ட் போட்டியின் இரண்டாம் நாள் ஆட்டத்தில் நியூசிலாந்து ஆல்ரவுண்டர் டிபத்தி ஒரு பந்துகளில் அதிரடி சதம் விளாச நியூசிலாந்து அணி தன் முதல் இன்னிங்ஸில் ஆட்ட முடிவில் ஒன்பது விக்கெட்டுகள் இழப்புக்கு நானூற்று ரன்கள் எடுத்துள்ளது ஆர்கே நகர் போட்டியிட உள்ளதாக விஷால் தெரிவித்திருக்கிறார் தினேஷ் செல்வராஜ் இயக்கத்தில் விக்ரம் பிரபு நடிப்பில் உருவாகி வரும் துப்பாக்கி முனை படத்தின் பர்ஸ்ட் லுக் வெளியிடப்பட்டது தயாரிப்பாளர் நலன் கருதி விஷால் தலைவர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலில் நிற்பதே நல்லது இதை கருத்தில் கொள்ளாமல் விஷால் வேட்புமனு தாக்கல் செய்தால் தயாரிப்பாளர் சங்கத்தில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்துவேன் என்று இயக்குநர் சேரன் ட்விட்டரில் தெரிவித்துள்ளார் பாலிவுட் படங்களில் நடித்து பிரபலமான சன்னி லியோ நேரடி தமிழ் படத்தின் நாயகியாக நடிக்கிறார் விக்ரம் விக்ரம்குமார் இயக்கத்தில் உருவாக்கியுள்ள ஹலோ படத்தின் மூலம் திரையுலகில் நாயகியாக அறிமுகமாகிறார் இயக்குனர் பிரியதர் கல்யாணி பிரியதர் தற்போதைக்கு அடிமையாகிவிட்டதாக பாலிவுட் நடிகர் அபிஷேக் கூறியுள்ளார் இத்துடன் நற்றினைகள் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன அஞ்சல் தலை செய்திகள் இலக்கிய சிந்தனைகள் சிலப்பதிகார விருந்து போன்ற தரமான ஒலிக்கோப்புகளை செவிமுக்க டபிள்யூ டபிள்யூர் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்